வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு என்றால் இதெல்லாம் நாம் பள்ளி பருவத்துல இயல்பாக செஞ்சிருக்கோம் இல்லைங்களா ஆனால் அந்த காலகட்டங்கள் எல்லாம் மாறி தற்பொழுது இருக்கிற சூழல் என்பது முற்றிலும் வேறுபட்ட நிலை ஒருவருக்கொருவர் பொறாமை ஒருவருக்கொருவர் போட்டி இந்த நிலையில தான் தற்போதைய ஒட்டுமொத்த சமூகமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற எண்ணம் தான் வருகிறது மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர் அவருடைய வீட்டில் இருப்பவர்கள் பக்கத்து வீட்டில் இருப்பவரை காட்டி காட்டி இவர் இந்த பொருள் வாங்குகிறார் நாமும் வாங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி சொல்லி அவர் வாங்குற பொருளை எல்லாம் இவங்களும் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க அவர் ஒரு முறை மகிழுந்து கார் வாங்குறார் இந்த வீட்டிலும் மிகப்பெரிய அளவுல சண்டையிட்டு கார் வாங்கி அப்படின்னு சொல்லி வாங்க வைக்கிறார்கள் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய அவர் ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கிக் கொண்டிருந்தார் இவர்களோ ஒரு சாதாரண மாத சம்பளதாரர் பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து பார்த்து வாங்கியதன் விளைவாக நிறைய கடன் அவர் வாங்கக்கூடிய சம்பளம் கடனுக்கான வட்டி தொகையை கூட செலுத்த முடியவில்லை பிறகு எல்லாவற்றையும் வாங்கிய பொருட்களோடு சேர்த்து தங்களுடைய வீட்டையும் சேர்த்து இழந்து ஒரு வாடகை வீட்டிற்கு செல்லக்கூடிய அளவிற்கு நிலை குறைந்துவிட்டது காட்டுகிறது என்றால் மற்றவரை பார்த்து நாம் வாழக்கூடாது அல்லது மற்றவர் ஒரு பொருள் வைத்திருக்கிறார் என்பதற்காக பொறாமைப்படக்கூடாது நம்மிடம் இருப்பதை வைத்து வாழ வேண்டும் ஒருவேளை மற்றவரை பார்த்து பொறாமைப்பட்டால் செல்வம் நம்மிடத்திலே தங்காது என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது அதே போல் ஒழுக்கமும் ஒரு மாணவர் நன்றாக படிப்பார் அவரை வகுப்பில் ஆஸ்திரியர்கள் பாராட்டுவார்கள் அதை விடுத்து இந்த மாணவனை மட்டும் பாராட்டுகிறார்களே என்பதற்காக அந்த மாணவன் மீது பொறாமைப்பட்டு கொண்டு அந்த மாணவனுக்கு தீங்கு ஏற்படுவது ஏற்படுத்துவது இதை போன்ற ஒழுங்கீனமான செயல்பாடுகளில் ஈடுபடும்போது நம்மால் நிச்சயமாக ஒரு உயரத்திற்கு வரவே முடியாது என்னுடைய பள்ளிப்பருவத்தில் கூட அத்தகைய நண்பர்களை நான் சந்தித்திருக்கிறேன் என்னோடு படிக்கக்கூடிய சக மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை ஏதாவது ஒரு வகையில் பழிவாங்கிவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டிக்கொண்டே ஆனால் அவ்வாறு திட்டம் தீட்டியவர்களுடைய நிலை இன்று நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நான் கண்கூட பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கினமான செயல்பாடுகளில் ஒருபொழுதும் ஈடுபடக்கூடாது இதை வலியுறுத்தும் வள்ளுவர் பொறாமை குணம் உடையவர்கள் இடத்திலே செல்வம் தங்காது அதே போல் ஒழுக்கம் இல்லாதவர்களிடத்திலும் செல்வம் தங்கிவிடாது என்று வலியுறுத்துகிறார் ஆகையால் பொறாமை போன்ற குணங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல மனிதர்களாக சிறர் போற்றக்கூடிய அளவிற்கு வாழ முயற்சிக்க வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு முப்பத்தி ஐந்து அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு மீண்டும் குரல் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி